நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான் அந்த விவசாயி ரொம்ப ஏழையா இருந்தான் அவனுக்கு அந்த ஊர்ல வேலை எதுவும் கிடைக்கல ஏன்னா மழையே பெய்யாததுனால விவசாயம் நடக்கல அதனால அந்த ஊர்ல வேலையே இல்லாம போயிடுச்சு அந்த ஊர்ல இருந்த பெரும்பாலான மக்கள் வெளியூருக்கு போய் வேலை தேடி அங்கிருந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க இந்த விவசாயி மட்டும் ஊரை விட்டு போக மனம் இல்லாமல் அதே ஊரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுடைய மனைவி சொன்னால் நம்முடைய குழந்தைங்கள் வந்து சரியான சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால நீங்கள் நகரத்துக்கு போய் மற்றவங்க மாதிரி வேலை தேடி சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி அவனும் கிளம்பி போனான் ஒரு அடர்ந்த காட்டை கடந்துதான் அந்த நகரத்துக்கு போக வேண்டி இருந்தது அந்த காட்டு வழியில அவன் போயிட்டு இருக்கும்போது யாரோ கத்துற சத்தம் கேட்டது அந்த திசையில் போய் பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு மனுஷன் ஒரு குரங்கு ஒரு பாம்பு ஒரு புளி நாளும் சிக்கிட்டு இருந்தாங்க அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து வெளியேற முடியாமல் இந்த நாலு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க விவசாயி போய் அங்கே எட்டி பார்த்ததும் அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து நாலு பேரும் எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கேட்டாங்க அப்போது அவன் யோசித்தான் உடனே புளி சொல்லிச்சு பயப்படாதீங்க ஆபத்தான மிருகங்களை காப்பாத்துனா அவங்களுக்கு ஆபத்து வந்துரும்னு நினைக்காதீங்க இந்த பள்ளத்துக்குள்ளே இருக்க மனுஷனு குரங்கையுமே நான் அடித்து சாப்பிடலை காரணம் எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்கும் கஷ்டத்தில் இருக்க ஒருத்தரை நாமளும் கஷ்டப்படுத்த எனக்கு நல்லாவே புரியும் அதனால் நான் எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்த மாட்டேன் என்னை காப்பாற்றி விடுங்க நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வேன் அப்படின்னு புளி சொல்லிச்சு அப்போ பாம்பு சொல்லிச்சு அதே மாதிரி தான் ஆபத்தான ஒரு மிருகன்னுன்னு நினைச்சி என்ன நீங்கள் காப்பாற்றாம விட்டுறாதீங்க நானும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவேன் அப்படின்னு சொல்லிச்சு குரங்கும் சொல்லிச்சு அண்ணா என்னையும் காப்பாத்துங்க நானும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவேன் அப்படின்னு சொல்லவும் மனசு இறங்கின அந்த விவசாயி அந்த நாலு பேரையும் காப்பாற்றலான்னு ஒரு முடிவுக்கு வந்தான் அங்கே இருந்த கம்புகளையும் குச்சிகளையும் காட்டு கொடிகளையும் வச்சு ஒரு ஏனி மாதிரி செஞ்சு அந்த பள்ளத்துக்குள்ளே இறக்கி விட்டான் அதை பிடிச்சுக்கிட்டு அந்த மனுஷன் மேலே ஏறி வந்தான் குரங்கு மேலே ஏறி வந்தது புலி பாம்பு எல்லாரும் கூட வெளியேறி வந்துட்டாங்க வந்த பிறகு எல்லாருமே ரொம்ப நன்றி எங்கள் உயிரை காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டாங்க இந்த விவசாயி தன்னுடைய நோக்கப்படி நகரத்துக்கு வேலையை தேடி போனான் நகரத்தில் இருந்த பெரும்பாலான வீடுகளில் தென்னை மரங்கள் இருந்தது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்று ரெண்டு தென்னை மரங்கள் இருந்தது ஆனால் அந்த தென்னை மரங்களில் ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்கான ஆள் கிடைக்காம அந்த நகரத்தில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இந்த விவசாயி போனதும் இவரை பார்த்ததும் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து தர முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க இந்த விவசாயி சரசரனு மரத்தில் ஏறி தேங்காய்களை பறித்து போட்டோன்னே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவருக்கு நிறைய காசு கொடுத்தாங்க அந்த விவசாயியும் தனக்கு இது மாதிரி வேலை கிடைச்சத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இதேபோல் நகரம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை மரங்களும் ஏறி இறங்கணும்னா நமக்கு வருஷம் முழுக்க வேலை இருக்கும் இந்த சந்தோஷமான செய்தியை நம்ம மனைவிக்கு குழந்தைகளுக்கு உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் கிடைச்ச காசை வச்சு குழந்தைகளுக்கு தின்பண்டங்களும் விளையாட்டு பொருட்களும் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புனா ஊரில் போய் மனைவிக்கிட்டையும் குழந்தைங்கிட்டையும் சொல்லிவிட்டு நம்ம நகரத்துக்கு வேலைக்கு வந்து தங்கிவிடலாம் அப்படின்றது அவனுடைய திட்டம் நாள் முழுக்க தென்னை மரங்களை ஏறி இறங்கின விவசாயி சம்பாரித்ததும் குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கிட்டு போகணும் மனைவிக்கு எதாவது வாங்கிட்டு போகணும்னு தான் யோசிச்சானே வழிய தான் சாப்பிடணும்னு யோசிக்கல அதனால ரொம்ப களைப்பாயிருந்தான் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாததுனால ரொம்ப சோர்வா அந்த காட்டு வழியே நடந்து வந்துட்டு அப்போ அந்த குரங்கு இவன் காப்பாற்றினான் இல்லையா பள்ளத்தில் இருந்து அந்த குரங்கு வந்தது அது மரத்தில் இருந்து குதிச்சு அண்ணா உங்களை பார்த்தா ரொம்ப சோர்வாக தெரிகிறீங்க நீங்கள் எதுவுமே சாப்பிடலையா அப்படின்னு கேட்கவும் அந்த விவசாயி ஆமாம் நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லவும் அந்த குரங்கு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எங்கேயோ இருந்து கொத்து கொத்தா திராட்சைகளை கொண்டு வந்து விவசாயிக்கு கொடுத்தது விவசாயி ரொம்ப சந்தோஷமாகி நன்றின்னு சொல்லி அந்த திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து வரும்போது கொஞ்ச தூரத்தில் காலையில் அவர் பள்ளத்திலருந்து காப்பாத்தினார் இல்லையா அந்த புலி எதிர்த்தாற்போல வந்தது அந்த புலி சொல்லிச்சு ஆனால் காலையில் இந்த பள்ளத்திலருந்து நீங்கள் காப்பாத்தினீங்க உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் உங்களை பார்த்தாலே நீங்க ரொம்ப ஏழைன்னு தெரியுது உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா என்னுடைய குகைக்கு வாங்க என்னுடைய குகையில் நிறைய தங்க நகைகளும் வைர நகைகளும் குமிச்சு கிடக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த விவசாயி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியா எப்படி அந்த தங்க நகைகளும் வைர நகைகளும் அங்கே வந்தது அப்படின்னு கேட்டாரு அப்போ புலி சொல்லிச்சு இந்த குகையில சில வருடங்களாக நான் தங்கி வர்றேன் அதுக்கு முன்னாடி இங்கே சில திருடர்கள் பதுங்கி இருந்தாங்க அவங்க எங்கே இருந்தோ திருடிட்டு வந்த தங்க நகைகளையும் வைர நகைகளையும் என்னுடைய கொகையில குமிச்சு வச்சிருக்காங்க நான் வந்து என்னைக்கு தங்க ஆரம்பிச்சனோ அதுல இருந்து அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு பயந்துக்கிட்டு வர்றதே கிடையாது அதனால அது குகையில தான் குமிச்சு கிடக்கு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த விவசாயி புலியோட குகைக்கு போனார் போயிட்டு தன்னுடைய துண்டை விரித்து தனக்கு தேவையான சில நகைகளை அதில் அள்ளி மூட்டையாக கட்டிக்கிட்டு அந்த புளிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு இந்த நகைகளை எல்லாம் எப்படி விற்று காசாக்குறது அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி யோசிச்சுக்கிட்டே வரும்போது காலையில் தான் பள்ளத்திலிருந்து காப்பாற்றின மனிதன் ஞாபகம் வந்தது அந்த மனிதனை போய் சந்தித்தார் சந்தித்து இந்த நகைகளை எல்லாம் விற்று காசாக்கணும் எனக்கு நீங்கள் உதவ முடியுமா அப்படின்னு கேட்கவும் அந்த மனிதன் ஒரு தங்க நகை வியாபாரி அதனால அந்த தங்க நகைகளை வாங்கி தன்னுடைய பூத கண்ணாடியை வச்சு உற்று உற்று பார்த்தாரு பார்த்துட்டு இதையெல்லாம் அரச குடும்பத்து நகைகள் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி எங்கேருந்தோ திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி நீ இங்கே உட்காரு நான் உன்னை வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த நகைகளை எல்லாம் தூக்கிட்டு ராஜா கிட்டே போய் இந்த நகைகள் எல்லாம் திருடன திருடன் என்னுடைய வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி காவல் ஆட்களோட வந்து அவனை கைது பண்ணி கொண்டு போய் சிறையில அடைச்சிட்டாங்க தன்னுடைய விதியை நொந்துகிட்ட அந்த விவசாயி ரொம்ப சோகமா, அந்த சிறையிலையே படுத்து தூங்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது காலையில் ஒரு பாம்பை காப்பாத்தினோமே அந்த பாம்பு கூட தனக்கு ஏதாவது உதவி செய்கிறேம்னு சொல்லியிருக்கே அந்த பாம்பு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி மனசார அந்த பாம்பை நினைச்ச உடனே அந்த பாம்பு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது நடந்தது எல்லாத்தையும் அந்த விவசாயி விவரமாக பாம்பு சொன்ன உடனே பாம்பு சொன்னிச்சு நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நான் இருக்கேன் நான் ஒன்று பண்ணுறேன் நேராக அரண்மனைக்கு போய் அரண்மனை தோட்டத்தில் ஒளிஞ்சிக்கிறேன் அங்கே நாளைக்கு இளவரசி விளையாட வருவாங்க அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது என்னுடைய விஷ பல்லால் அவங்கள காலில் நான் கொத்திடுறேன் என்னுடைய விஷம் அவங்க உடம்புல ஏறிடும் என்னுடைய விஷத்தை எந்த வைத்தியனாலையும் முறிக்க முடியாது இளவரசியை காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம அரசன் தவிச்சுட்டு இருக்கும்போது நீங்க வந்து காவல் மூலமா என்னால் அந்த விஷத்தை முறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விடுங்க உடனே அரசர் உங்களை கூப்பிடுவாரு நீங்க வந்து அந்த கடிப்பட்ட இடத்துல கைய வச்சு தடவுனா விஷம் இறங்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு பாம்பு அதன்படியே அந்த பாம்பு வந்து அரண்மனை தோட்டத்துல போய் ஒளிஞ்சுக்குச்சு இளவரசி வந்து விளையாடும் போது இளவரசியோட காலில் விஷப்பல்லால தீண்டிடுச்சு பாம்பு கடிபட்ட இளவரசியோட உடம்பு நீல நிறமாக மாறிடுச்சு இளவரசியை காப்பாற்றுறதுக்காக அரண்மனையில் இருந்த வைத்தியர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க யாராலையும் அந்த விஷத்தை இறக்க முடியலை நாட்டில் இருந்த மேலும் பல வைத்தியர்களை கூட்டிட்டு வந்து பார்த்த பிறகும் கூட அந்த விஷத்தை இறக்க முடியலை அப்போதான் சிறையில் இருந்த விவசாயி காவலாட்கள் மூலமாக என்ன சொல்லி விட்டாருன்னா என்னால் அந்த விஷத்தை முறிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஆச்சரியப்பட்ட அரசன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை கூட்டிட்டு போய் இளவரசிக்கிட்டே விட்டாங்க நீவிட்டாரு இளவரச உடம்புல இருந்த விஷம் முழுக்க இறங்கிடுச்சு நீல நிறத்துல இருந்த இளவரசியோட உடம்பு அவளுடைய இயல்பான நிறத்துக்கு திரும்பிடுச்சு கண் விழிச்சு எழுந்து உட்கார்ந்த இளவரசியை பார்த்து சந்தோஷம் அடைந்த அரசன் விவசாயிய பாத்து கேட்டாரு என்னுடைய மகளோட உயிரை காப்பாத்தின உனக்கு நான் என்ன வேணுன்னாலும் தர தயாரா இருக்கேன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லவும் விவசாயி சொன்னாரு எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு நியாயம் மட்டும்தான் வேணும் நான் ஒன்றும் திருடன் கிடையாது ஆனால் சரியா விசாரிக்காம என்னை பிடிச்சிட்டு வந்து அநியாயமா சிறையில் அடைச்சிருக்காங்க எனக்கு ஒரு நியாயமான தீர்ப்ப வழங்கணும் அரசன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாரு விவசாயியும் என்ன நடந்துச்சோ அதிகார அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் கூட நன்றி உணர்ச்சியோட தங்களை காப்பாற்றின விவசாயிக்கு உதவி செஞ்சிருக்குது ஆனா இந்த வியாபாரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தன்னை விவசாயி காப்பாத்தினாரு அப்படிங்கறதையும் மறந்துட்டு தீர விசாரிக்காம அவரையே கொண்டு வந்து காவல் ஆட்கள் கிட்ட மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியான அந்த வியாபாரிய கூட்டிட்டு வர சொல்லி சிறையில் அடைச்சிட்டாரு அதன் பிறகு தக்க சன்மானம் கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு தன்னுடைய கிராமத்துக்கு அரசர் கொடுத்த சன்மானங்களோடையும் தான் நகரத்துல சம்பாரிச்ச பணத்தோடையும் திரும்பின விவசாயி ஒரு அருமையான வீட்டை கட்டிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா அதன் வாழ ஆரம்பிச்சாரு